நட்டு நெய்நியர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்களால் இரகுலர் மின்ஸ்டேஷன் அதாவது தடைப்பட்ட மாத விளக்கு நீங்க எலிய மருந்து கரஞ்சீரகத்தை இலவருப்பா வறுத்து பவுடர் பண்ணிக்கிட்டு அரை தேக்கரண்டி கரஞ்சீரக பொடி அரைத்திர கரண்டி வெள்ளம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழைத்து காலை மாலை இருவேளை உண்டு வந்தால் இரகுலர் மின்ஸ்டேஷன் நீங்கிடும் மாத விளக்கும் சீர்படும் அது மட்டும் அல்லாமல் அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஓகே சந்திப்போம்